கத்தம் புதிய வந்தி வாழ்பவர் இறைவாதா சி திருத்தரும் யாழிறிட்டு பரவுாயும் சோநாட்டில் திருப்புற தாரமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூட பருப்பதிலையார் வந்தும் அளவாய் பணியச் சென்ற ஆலவாய் அமந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலை வீர்த்த பண்ணினு கருவிவிக்கு காலமதரித்த காலமாதரித்த பண்ணிவு கை பல முறையும் குடலாழ்ாகனும் பாணிகள் மற்றவரு கருவி பாடல் மதுரை நீடு அளவ இவர் கொற்றவும் திருவுள்ளத்துக் கொண்டு தன் தொண்டற்கு எல்லாம் அத்தை கரவில்்பெரும்பாணே செற்றினார் புறங்கள் செற்ற திரு முன்பு கொண்டு புக்கார் அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதில் அறிவை பாதம் தன் பெரும்பணியால் என்று தமக்குமெய் உணர்தலாலே மண் பெரும்பாணனாலும் மாமறை பாடவல்லார் கூடல் முதல்வரை பாடுகின்ற திரிபுரம் எரித்தவரும் தேர்மிதை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியற்கு அறியவாறும் அரியவர்க்கு எளியவாறும் பிரிவினார் பாடக் கேட்டு அறிவினார் பாடக் பரமரா அருளினே அந்தரத்து எழுந்த ஓசை அம்பினி பாடல் பாடும் தந்தையாள் தரையில் சீரும் தாக்கில் வீக்கழையும் என்று சுந்தர பலகை முன்னேறிடும் என தொண்டரிட்டும் திருவருள் பெற்று சேர்ந்த தமணிய பலகை ஏறி தந்திரிய கருவிவாதித்து உமை ஒருபாக வன்மையே உலகலாம் அறிய ஏற்றி இமையவரு போற்ற ஏகி என்னில் தாரங்கள் கும்பிட்டு அமரர் ஆடு ஆளாது ஆரூராழ்ந்தவர் ஆரூர் சேர்ந்தார் கோயில் வாயில் முன்னடைந்து குற்றம் செட்ட பெறுகிறும் தாயின் நல்ல பெருங் கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் எடுத்தங்கு இட்டு பாட கேக்கு எங்கள் வாயில் வேறு வடதிதையில் வகுப்ப புகுழ்ந்து வணங்கினார் யார் மூலத்தாரத்தி எழுந்தருளி இருந்த முதல் வல் தனை வணங்கியேன் லம் அங்கிருந்து தம்பிராந்தம் திருவருளால் சிலத்தர்கள் பிரியாத திருவாரூரில் நின்றும் போய் அறத்தால் தகண்டார் அவரும் தானும் பலவனங்கேன் ஆழி சூழும் திரு தோணி அம்மா அருளாலே யாழின் மொழியாள் உமை ஞானம் ஊட்ட உண்டையும் பெருமாழ கா நாடம் கவுடிய கமலபாதம் வணங்குதற்கு வாழி மறையோர் புகழீரில் வந்தார் தந்தை இசைப்பான தந்தை இசைப்பானரு ஞானம் கெட்டரு நல்ல இசையாய் யாழ் ஆனபடியார் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் பாடும் மேம்மை பதிகத்தி இதை யாழ் இட பெற்றுடனே மேவி அபிம பாணரு களத்தார் பெருமணத்தினுடனே பரமறுதாள் அடைந்தார் பாணர் பரமறுதாள் அடைந்தார் வரும்பான்மையினர் பெரும்பாடர் மலத்தாள் வணங்கி வையத்தாலி கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவக்கலை மறையோர் அரும்பான் இந்த அணிரிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் தடையனார் பெருமை சொல்லருகின்ற அடையனார் பெருமையே சொல்லு நீலகண்ட வரலாற்றில் பார்த்திருக்கோம் என்ன வரலாறு பார்த்துருக்க ஒரு நாள் வருகின்றவர் வந்து ஞானசம்பந்த வணங்க உங்களுடைய பதிகத்தை எல்லாம் நான் யாழில் இட்டு வாசிக்கிறேன் என்று சொல்ல அவரும் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அழைத்து சென்றார் என்ற பகுதி தான் நம்ம அங்கே ஞானசமுந்தர் வரலாற்றில் கண்டது ஆனால் அதற்கு முன்னே வரலாறு முன்னே வரலாறு மதுரை எருக்கத்தம்பளியூர் மன்னி வாழ்பவர் இவருடைய ஊர் என்னன்னா எருக்கத்தம்பளியூர் அந்த எருக்கத்தம்பளியூர்ல இருந்து வாடுகின்றவர்கள் அவர் வந்து திரு ஆளவாய் வந்தார் மதுரைக்கு வந்ததிலிருந்து மதுரையிலே இருந்து சில பல பல நாட்கள் நல்ல யாடிலே வாசித்து பெருமானை பார்த்துக் கொண்டாராம் ஆல வாயமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் கருவி வீக்கி இந்த பாலை ஈரேழு கோத்த பண்கிறதெல்லாம் எங்களுக்கு வழங்காது இவங்களுக்குதான் ஏன் இசைப்பகுதி அந்த பக்கமே நாங்க போகல இவங்களுக்குதான் ஏன் இசைப்பகுதி அந்த பக்கமே நாங்க போகல பண்பார்க்கன் வக்ரமடம் தரிசெற்று காலம் ஆரித்தண்ணில் கை பல முறையும் ஆராய்ந்து கொஞ்சம் விளங்குது காலம் ஆதரித்த பண்ணில் இன்ன காலத்துல இன்ன பண்ணை பாடணும் காலைப்பண் நண்பா அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருந்தது அந்த மாதிரி அந்த காலம் ஆராய்ந்து பாடுவாங்க இந்த நேரத்தில் இந்த பண் தான் பாடணும் அப்படி எல்லாம் பாடி ஏழவார்குளார் பனி பானிகள் யாரில் அப்படி செய்தவர் மற்றவர் கருவிப்பாளர் கொட்டவன் திருவுள்ளத்து கொண்டுதன் தொண்டற்கெல்லாம் அத்தை நாள் கனவில் ஏழ அருட்பெரும் பானனாரை செட்டினார் புரண்டு செட்டார் திருபொன்பு கொண்டு புக்கார் பெருமான் தேவலினாலே அவர் அடைக்கப்பட்டு பெருமானை அழைக்கிறார் அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவிப்பாக தன் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் உணகாலே மண் பெரும் மாமரை பாடவல்லார் முன்பிருந்து யார் கூட முதல்வரை பாடுகின்றாரை வெளியில இருந்து பாடினார் தாழ்த்தப்பட்ட குழம்பு நினைத்து விட்டு பாடினார் பெருமானை அவர் அழைத்து வாப்பா நம் முன்னார பாடுன்னு சொன்னதுனால உள்ள வந்து பாடினார் அல்லவா அந்த இதுலதான் ஒரு அருமைப்பாடு இருக்கு சாதிகள் நெறியில் தப்பா இவர் தான் பாடினார் இங்க திருநகர சாதிகள் பார்த்துட்டு பல பேர் இப்போ ஓஹோ சாதிகள் இல்ல இடி பார்ப்பாங்கிறது அந்த மேல் கீழ் வந்ததெல்லாம் காரணம் என்னன்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொன்னார் எல்லாம் ஒரே உயிர் தான் பத்து மாசம் அம்மாவத்திலிருந்து பிறந்ததுதான் மனுஷன் தான் ஆனால் தாம் தாம் செய்கின்ற தொழில் வேற்றுமையினாலே சிறப்பு போவான் அது என்றைக்குமே இருக்குது என்றைக்குமே இருக்கு நான் வேற ஒண்ணும் சொல்றது இல்ல இன்னைக்கு மாம்பு மிகு வந்தது என்ன ஏன்பா முன்னோரு பிரசியம் போகணும் அதே நாளைக்கு மக்கு மிகுவானு மிகு அதனாலும் ஏன்னா போகக்கூடாது உங்களுக்கு தெரியுமில நாளைக்கு மக்கு மிக மூட ஆச்சுன்னா ஏன் பஸ் பேராச்சா அங்க கொஞ்சம் தள்ளுவீங்களா அப்படின்னு கேப்டன் உள்ள மாண்பு மிகுவா இருக்காரு அப்ப செய்தொழில் வச்சு நீங்க அதே போல எங்கேயும் அப்படிதான் இருக்குது கல்லூர்ல நாங்க உட்காந்து சொன்னோம்னா இல்லைங்களா ஆசிரியர் வந்தாங்கன்னா ஆசிரியர் அறைக்கு போனா எந்திரிப்பாங்கதான் ஏ பிஞ்சி பால் அவங்க எல்லாம் காஞ்சா பால் அதனால எந்திரிச்சாங்க அந்த பிஞ்சி போன பிறகு அப்புறம் அவங்க எந்திருப்பாங்க அதே போல என்ன வேணையா பொசாபி போயிட்டு வாப்பா இன்னொரு தான் போயிட்டு வரமா பாவம் ஏன் செய்தில் வேற்றுமையா அவ்வளவுதான் அவரே தானா வீட்டுக்கு வந்தா அல்லது அவன் கல்யாணத்துக்கு போனோம்னா உட்காரியா நீ ஒண்ணு சொல்லிட்டு சொல்லி அரபி அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அங்க போய் பிள்ளைக்கு சொல்லுவன் கல்யாணத்துல போய் செய்தில் வேற்றுமையான் சிறப்பு ஆனா பிறப்போக்கும் எல்லாம் ஆனா அந்த இடத்த எடுத்துக்கிட்டா அது நெறியல் தப்பாமதான் இருக்கணும் வேற வழி கிடையாது இவை இவை சாதியில போய் கூத்து உள்ளவங்க ஆகவே இப்ப இவர் வந்து என்ன அருமையா திரிபுறம் எரித்தவாறும் தேர்வுக்கு நின்றவாரம் கரியனை உரித்தவாறும் இதெல்லாம் அருமையா திரிபுறம் எரித்தவாடும் அதுக்கு ஒரு திருமறை சொல்லணும் யோகியதையா சொன்னதா அர்த்தம் நம்மதான் அயோக்கியத்தனமா நடத்தணும்னு நடத்தப்போம் ஏதேனும் ஒண்ணும் ஈரம்பு கண்டீளம் ஏகம்பர்த்தையில் ஒன்றும் பேரு அதெல்லாம் சொல்லணும் நமக்கு மணி போயிட்டே இருக்கு அதனால திரிபுரம் எரித்தவாரும் தேர்மிசை நின்றவாரம் கரியினை உரித்தவாறும் யானைத்தோடு உரித்தார் காமனை காய்ந்தவாரும் அதுக்கெல்லாம் தனியா தெரியும் பாடுறாங்க அரியவாரும் அதெல்லாம் ஆனால் அதே பெருமான் அடி அவர் கெளியவாரம் இவற்றையெல்லாம் பாடினார்தான் அப்போ சரி இதெல்லாம் இது ஐயா இந்த நாலு வரியம் தோத்து ஒருவரில் சொல்லுங்களேன் அப்படின்னு நாலு வரியம் தோத்து ஒரே ஒரு சொல்லணும் அவனுடைய அருமையும் எளிமையும் அருமையும் எளிமையும் அருமையில் எளிய அழகே போற்று அதான் இது கூற ஆமா சொல்லி சொல்லாங்க எளிய அழகையே போற்று அந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும் தந்தையால் தரையில் கீதம் தாக்கில் வீ கரியும் என்று சுந்தர பலகை முன்னேறிடுமே பாருங்க பெருமாள் என்ன செய்தாராம் சரியப்பா இந்த புலவர் வந்து பாடுகிறா பாடுகின்ற பொழுது அந்த யானை இது அந்த வீணை ஆள் பெரிய கருவி அதனால கலையில தரையில பட்டது அந்த குளிர்ச்சியினால் அந்த ஓசை சரியா வராது அதனால என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா ஒரு பழைய போடப்பா அதுல இருந்து பாடுறா சரிங்களா பாருங்க முன்னே வர செய்தார் அதோடு பழைய இட்டு அதில் அமர்ந்து பாட செய்தார் இதெல்லாம் அவருக்கு பெருமை இப்படி எல்லாம் இருந்தாராம் இருந்தவர் அதே போல அவர் தலை ஆத்திர செய்ய திருவாரூர் போனா அங்கே வட செஞ்சி வாயில் அழைத்து அவரை பார்த்து இதெல்லாம் செய்ய சொன்னாராம் திருவாரூர்ல இருந்து அப்படியே வணங்கி கொண்டு போனவர் இதோ இப்பொழுது சீர்காழி வந்தார் அப்படி சீர்காழிக்கு வர்ற காலம் ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமான் இருக்கிற காலம் இருக்கிற காலத்தில் இவர் போய் தானும் தன் மனைவியமா போய் மாதிரி தாங்கள் வாசிக்கிற பாடல்களை எல்லாம் நான் பிஞ்சு செய்ய பாடுகிறேன் அப்படியா செய்யும் அதனால அது முதற்கொண்டு நம்முடைய ஞானசம்பந்தருடைய சென்று அவர் அந்த மாதிரி யாழ் வாசிக்கும்படியான அமைப்பு இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுதுதான் எங்கே போனார் காரைக்கால் பக்கத்தில் எங்க போன காரைக்கால் பக்கத்தில் தருமபுரம் போனார் அந்த போது இங்க சொல்ல ஏன் சொல்லல எல்லா இதெல்லாம் வரலாற்றுல இருக்குங்களா ஞானசமுதிரத்தில் பாடலோட இசை கூட்டி வாசித்தார் அவர் அந்த திருமணம் ஆன போது கல்லூரி திருமணத்துல போன போது இவரும் கலந்து போய்விட்டார் ஏன்னா மற்ற திரும்ப சொல்ல சொல்ல திரும்பி சொல்லக்கூடாது அதுக்காக அப்படி விடுத்து நான் சும்மா ஞாபகத்துக்காக தருமபுரம் போன இப்ப தருமபுரம் அந்த கோவில் இதாகுது கும்பாபிஷன் ஞாபகம் அதுல ஒரு அன்பர் நம்ம இந்த சித்தாந்தம் படித்த அன்பர் அங்க நாங்க காரைக்காலில் சித்தாந்தம் வச்சிருந்தோம் நம்ம திரு தருமபுரம் வழியில அதுல படிச்சா இந்த தருமபுரத்துல இந்த மாதர் மலைப்படியும் மர அண்ணம் ஒன்னதோ இருக்கிற பாடல நான் வந்து என் சொந்த செலவுல பதிக்கிறேன் செய்திப்பான்ஜது செஞ்சுட்டேன் அப்படின்னு நல்லது யா அருமை ஏன்னா அதை வந்து நான் நூறு ஆன்மா தருமபுரம் வந்து வழிபாட்டா செஞ்சா நாலு ஆன்மாவது அதை பார்த்துட்டு என்ன பாட்டுன்னு படிச்சுட்டு மாதர் மட மட மட மரப்பிடியும் மடப்பிடியும் என்றாவது ரெண்டு வார்த்தையாவது படிக்கும் நிரலட்டும் நல்லது அதுக்கு என்ன சொல்லிருக்க கும்பாபிஷேகம் ஆயோ ஆன பிறகோ நீங்க வந்து ஒரு நாள் அந்த பதிகத்துக்கு எங்களுக்கு முழுக்க ஒரு நாள் கூட விளக்கம் சொல்லி இருக்க சிவை சீவே சரிப்பா நீ கும்பாசே தெரிஞ்செல்லாம் வச்சுக்காத அன்னைக்கு எல்லாம் தெரிய வராது அது கல்யாணத்தலா அழைச்சிட்டு போனோம்னா அதெல்லாம் எடுத்தது கண்டெல்லாம் இத்தது கண்டிப்பில் போகணும் நீ தனியா ஒரு நாள் லட்சி ஒரு நாலு மணிக்கு சாயந்தரம் தொடங்குவோம் ஒன்பதோ ஒன்பதரையோ பத்தோ பிடிச்சிருக்கும் ஆமா அத்தனை பாட்டும் இல்ல ஆனா உண்டு மூர்த்திகள் யாரையாவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா வச்சு அந்த ஒவ்வொரு பாட்டும் படிக்கணும் ஏன்னா அந்த இசையா நம்மளால முடியாது நட நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் உடை மலை மகள் துணைய ந மகிழ்வரு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அருமையா ரெண்டு பேர் இல்ல அருமையான சிரித்து காட்டுவாங்க அப்படி நீங்க எல்லாருமே இந்த ஒரு பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க மூத்திகளே கேட்டாலும் சரி ஐயா மற்றதெல்லாம் தெரியுமா பார்த்தா தான் படிக்கணும் இல்லவா ஏன்னா ட்ரேட் மார்க் அது ஒண்ணுதான் ஏன்னா இது ஒன்னே நேராக பாடுறதுக்கு நல்லா நாலஞ்சு ஓதுவா மூச்சு இருந்து பின்னணிச்சி இருந்து மிருதங்கள்லாம் இருந்தா கண்டிப்பா ஒரு மணி நேரம் பாடுறாங்க அருமையா இந்த நடையை உடைங்கிறத நாலு ஓதுவார் பாடுனோம் ஒருத்தர் நடை அடுத்தவர் ஊடை அடுத்தவர் மாலை மகள் அடுத்த நடை ஊடை மாலை மகள் அருமையா நம்முடைய வெளிமுயர் உற்சவத்துல இப்ப நடந்து இருக்கு ஆனா எல்லாம் வயசானது எல்லாம் இப்ப வந்துட்டாங்க அண்ணாச்சியும் அருமையா பாடுவோம் தலைமுறை கேட்டது அது மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் பாருமையா ரெண்டு போதாமூட்டியும் வைங்க நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் அருமையா செய்யலாம் மணிங்க ஓடுதுங்களா அதனால இப்படியாக அருமையான இந்த பதியத்தை அங்கே பாடினா இருந்து ம்பந்தரோடு கல்லூர் பெருமணத்திலே வீடு பேரடைந்தார் இனிமே நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகளை இயன்ற தடையனார் இசைஞானியார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பாட்டு அப்பாவுக்கு ஒண்ணும் பிள்ளைக்குன்னு